வணக்கம் நன்றினியின் ஆயிரத்தி முன்னூற்றி பதினோராவது செய்தி சேவை டிசம்பர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி பதினெட்டு மார்கிழி மாதம் ஒன்பதாம் நாள் திங்கட்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஓடகங்களில் வெளியாகியுள்ள முக்கிய செய்திகளை தொகுத்து வாசிப்பவர் ஈரோடு எஸ் குமார் தமிழக செய்திகள் மீனாட்சி அம்மன் கோவிலை போன்றே எய்ம்ஸ் மருத்துவமனையும் மதுரையின் அடையாளமாகும் என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஆம்னி பஸ்களில் கூடுதல் கட்டணம் வசூலிக்கப்படுவதாக புகார் வந்தால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் பொங்கல் பண்டிகைக்கு சிறப்பு பஸ்கள் கூடுதலாக இயக்கவும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக போக்குவரத்து துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார் திருச்சியில் பெரியார் உணர்வாளர்கள் கூட்டமைப்பு சார்பில் நேற்று பெரியார் நினைவு கருஞ்சட்டை பேரணி மற்றும் தமிழ் இன உரிமை மீட்பு மாநாடு நடைபெற்றது டெல்லியில் இருந்து பிரதமர் மோடி காணுலி காட்சி மூலம் தமிழக பாரதிய ஜனதா கட்சி கலந்துரையாடல் நடத்தினார் புதுச்சேரியில் மறைந்த எழுத்தாளர் பிரபஞ்சனின் உடலுக்கு அம்மாநில முதல்வர் நாராயணசுவாமி அரசு சார்பில் தேசிய கொடியை போர்த்தி அஞ்சலி செலுத்தினார் ஒரு கோடி ரூபாய்க்கு விலை பேசப்பட்ட முருகன் ஐம்பொன் சிலையை சிறப்பு சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு காவல்துறையினர் கைப்பற்றினர் தமிழறிஞரும் நெல்லை மனோன்மணியம் சுந்தர்னார் பல்கலைக்கழகத்தின் முன்னாள் துணைவேந்தருமான அரவாணன் அவர்கள் மறைவுக்கு திமுக தலைவர் மு ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார் இந்திய செய்திகள் ஆசியாவிலேயே நீளமான இரண்டாவது ரயில் பாலத்தை பிரதமர் மோடி நாளை திறந்து வைக்கிறார் அருணாச்சல பிரதேச மாநிலம் சங்லாங் மாவட்டத்தில் லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது இது ரிக்டர் அலுவலகில் 4 புள்ளிகளாக பதிவானது குழந்தைகளுக்கான பவுடரில் நிறுவன பவுடரில் புற்றுநோயை ஏற்படுத்தக்கூடிய கனிம பொருள் கலந்திருப்பதாக எழுந்துள்ள குற்றச்சாட்டை தொடர்ந்து அதன் இரண்டு இந்திய உற்பத்தி கூடங்களில் குழந்தைகளுக்கான பவுடர் தயாரிப்பை நிறுத்துமாறு இந்திய மருந்து கட்டுப்பாட்டு அமைப்பு உத்தரவிட்டுள்ளது அணு ஆயுதத்தை சுமந்து செல்லக்கூடிய அக்னி நான்கு ஏவுகணை சோதனை வெற்றிகரமாக முடிந்தது ஒடிசாவில் அப்துல் கலாம் தீவில் அக்னி நான்கு ஏவுகணை சோதனை நடத்தப்பட்டது கர்நாடகாவில் இரண்டாவது முறையாக அமைச்சரவை விரிவுபடுத்தப்பட்டுள்ளது இதில் காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் எட்டு பேர் அமைச்சர்களாக பதவியேற்றுள்ளனர் சபரிமலை செல்ல முயன்ற சென்னையைச் சேர்ந்த பெண்களை பக்தர்களின் கடும் எதிர்ப்பு காரணமாக காவல்துறையினர் திருப்பி அனுப்பினர் திருப்பதி சேசாசலம் வனப்பகுதியிலிருந்து சட்ட விரோதமாக வெட்டி கடத்திச் செல்லப்பட்டு கர்நாடகாவில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த ஐந்து கோடி ரூபாய் மதிப்புள்ள செம்மரங்களை கடப்பா காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர் உத்தரப்பிரதேச மாநிலம் அலிகர் முஸ்லிம் பல்கலைக்கழகத்தில் இரண்டு வருடங்களாக தமிழ் பேராசிரியர் பணியிடம் காலியாக உள்ளது இதை உடனடியாக நிரப்பும்படி பல்கலைக்கழக மாணவர் பேரவையினர் துணைவேந்தருக்கு கடிதம் நோயாளி ஒருவரை சுய நினைவுடன் இசை கருவியை மீட்ட வைத்து அவருக்கு மூளை அறுவை சிகிச்சை செய்து பெங்களூரு மருத்துவர்கள் சாதனை செய்துள்ளனர் செய்திகள் இந்தோனேசியா நாட்டில் சுனந்தா ஸ்ட்ரெயிட் நேற்று அதிகாலை சுனாமி தாக்கியதில் நூற்றி பேர் பலியானார்கள் ஆறுநூறு பேர் காயமடைந்தனர் முன்னூறுக்கும் அதிகமானோர் காணாமல் போயுள்ளனர் அப்பகுதியில் இருந்த எரிமலை ஒன்று வெடித்ததால் இந்த சுனாமி ஏற்பட்டதாக கூறப்படுகிறது லண்டன் கேட்விக் விமான நிலைய பகுதியில் ட்ரோன் விமானங்களை பறக்கவிட்ட இரண்டு பேர் கைது செய்யப்பட்டனர் விமான நிலையத்திலிருந்து விமானங்கள் மீண்டும் முழுமையாக இயங்க துவங்கியுள்ளன ஈரான் வளைகுடா பகுதியில் அமெரிக்க விமானம் தாங்கி போர்க்கப்பல் முகாமிட்டுள்ளதால் போர் பதட்டம் ஏற்பட்டுள்ளது நேபாளத்தில் கல்வி சுற்றுலா சென்ற கல்லூரி மாணவர்கள் பேருந்து மலையிலிருந்து இருந்து கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் இருபத்தி பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் மேலும் பலர் படுகாயமடைந்தனர் செவ்வாய் கிரகத்தின் கோரோலோவ் பள்ளத்தில் முழுவதுமாக பணி நிறைந்திருக்கும் புகைப்படம் ஒன்று தற்போது வெளிவந்துள்ளது ஐரோப்பிய விண்வெளி மையத்தின் மார்ஸ் எக்ஸ்பிரஸ் மிஷன் விண்கலம் இப்புகைப்படங்களை எடுத்துள்ளது வணிகச் செய்திகள் பாரத ஸ்டேட் வங்கி வீட்டுக்கடனுக்கான வட்டியை எட்டு விழுக்காடாக குறைத்து அறிவித்துள்ளது இதனால் வாடிக்கையாளர்கள் பெரும் மகிழ்ச்சியில் உள்ளனர் மத்திய நிதியமைச்சர் அருண்ஜேட்லி தலைமையிலான ஜிஎஸ்டி கூட்டத்தில் டிவி சினிமா டிக்கெட்டுகள் உள்ளிட்ட 23 மூன்று பொருட்களின் ஜிஎஸ்டி வரி குறைக்கப்பட்டுள்ளது குறைந்தபட்ச இருப்பு பராமரிக்காதது ஏடிஎம்களில் நிர்ணயிக்கப்பட்ட முறை தவிர்த்து அதிகமான முறை பணம் எடுத்தல் ஆகியவற்றின் மூலம் 42 மாதங்களில் வாடிக்கையாளர்களிடம் இருந்து அபராதமாக அரசு வங்கிகள் வசூலித்துள்ளது தெரியவந்துள்ளது ஏர் இந்தியா நிறுவனத்தில் இரண்டாயிரத்தி கோடி ரூபாய் முதலீடு செய்ய நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு கோரிக்கை வைத்துள்ளது பிரபல சீனா ஸ்மார்ட் போன் நிறுவனமான ஜியோனி திவாலானதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது விளையாட்டுச் செய்திகள் நூற்றி அறுபது கோடி ரூபாய் நிலுவைத் தொகையை செலுத்தாவிட்டால் இந்தியா உலகக்கோப்பையை நடத்த முடியாது என சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் எச்சரித்துள்ளது பேட்மிண்டன் பிரீமியர் லீக் போட்டிகள் நேற்று மும்பையில் தொடங்கின ஆஸ்திரேலிய அணியுடனான தொடர் முடிந்தவுடன் இந்திய அணி நியூசிலாந்துக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ஐந்து ஒருநாள் போட்டிகள் மற்றும் இரண்டு டி டுவெண்டி போட்டிகளில் விளையாடுகிறது பங்களாதேஷிற்கு எதிரான மூன்றாவது டி டுவெண்டி போட்டியில் ஐம்பது ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற வெஸ்ட் இண்டீஸ் தொடரை இரண்டுக்கு ஒன்று என்ற கணக்கில் கைப்பற்றியது திரைச்செய்திகள் விஜய் சேதுபதியின் சீதக்காதி படத்தை பார்த்த நடிகர் ரஜினிகாந்த் இயக்குனர் பாலாஜி தர்ணிதரனின் ஈடு இணையில்லாத இயக்குனர் பாலாஜி தர்ணிதரனின் ஈடு இணை கலை மற்றும் இயக்க ஆற்றலை பார்த்து மெய்மறந்து போனதாக தெரிவித்துள்ளார் பாகுபலி புகழ் ராஜமௌலி இயக்கத்தில் ராம் ராம்சரண் ஜூனியர் என் டி ஆர் ஆகியோர் நடிக்கும் படம் உருவாகி வருகிறது இப்படத்தில் ஒரு முக்கிய ரோலில் நடிக்க பிரபல இயக்குனரும் நடிகருமான சமுத்திர தேர்வு செய்யப்பட்டுள்ளார் விஸ்வாசம் படத்தின் பாடல்கள் ஏற்கனவே வெளிவந்து பட்டி தொட்டி எல்லாம் வருகின்றது இப்பாடல் யூடியூபில் கோடி கணக்கில் ஹிட்ஸ் அடிக்க இரண்டு மில்லியன் ஹிட்ஸை கடந்து சாதனை படைத்துள்ளது இத்துடன் நட்டினியின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன தினசரி செய்திகளை தவறாமல் கேளுங்கள் உங்கள் குழந்தைகளையும் கேட்க செய்யுங்கள் அன்றாட நிகழ்வுகளை அறிய செய்து ஒளிமயமான தலைமுறைக்கு வழிகாட்டியாய் இருந்திருங்கள் இதுபோல் இன்னும் பல பயனுள்ள தகவல்களை அறிந்து கொள்ள டபிள்யூ டப்யூ டபுள் என்ற இணையதளத்திற்கு வருகை தாருங்கள் நன்றி வணக்கம்